அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகம் அனைத்தும் கடவுளை முதலாக காரணமாக உடையதே ஆகும் வள்ளுவெருமான் கூறுவதிலிருந்து உலக வாழ்க்கையை கொண்டுதான் கடவுள் இருக்கிறார் என்ற முடிவுக்கு வர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் கடவுளும் மனிதனும் நேரில் சந்தித்துக் கொண்டதாக ஒரு குறுஞ்செய்தி கடவுளும் மனிதனும் நேரில் சந்தித்து கொண்ட பொழுது ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டார்கள் என்னுடைய படைப்பு எவ்வளவு அழகாக இருக்கிறது இதனுடைய நுண்மையை சிந்தித்து பாருங்கள் கடவுளை யாரும் மறுக்க முடியாது நம்முடைய வரையறைகளே நமக்கு அந்த உண்மையை விளங்க வைக்கும் வயதாக ஆக அனுபவங்களை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள உடம்பில் ஆற்றல் குறைகின்ற போது நம்மையெல்லாம் மீறிய ஒரு மாபெரும் சக்தி நம்மை படைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் நினைத்தது நினைத்து கொண்டிருப்பது நினைக்கப் போவது ஆகிய அனைத்தையும் இந்த படைப்பிலே இருக்கக்கூடிய படைப்புக்கு மூலமாக இருக்கிற அறிவு தத்துவம் அதைத்தான் இறைவன் என்கிறோம் அவர் அறிவார் எப்படி உடலுக்கு பின்னால் அறிவுள்ள நான் அல்லது நாம் இருக்கிறோமோ நம் அனைவருடைய உடல்களுக்கு பின்னால் உடலை உள்ளத்தை அறிகின்ற ஒரு அறிவு தத்துவம் இருந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் ஆசைப்பட்டு திட்டமிட்டு செயல்களை புரிந்து கொண்டிருக்கிறதோ அதைப்போல இது உதாரணம் தான் அப்படியே விரிவாக்க கூடாது இந்த மாபெரும் படைப்பிற்கு பின்னால் இந்த படைப்புக்கு ஆதாரமாக ஒரு அறிவு தத்துவம் இருந்து கொண்டு இந்த படைப்பை அறிந்து கொண்டு இந்த படைப்பிலே திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் ஊகித்து உணர்ந்து கொள்ள இயலும் நம்முடைய எண்ணத்தின் ஆழத்தை பொறுத்தே அவர் நமக்கு பலன் கொடுப்பார் அதாவது நாம் எண்ணியது எண்ணிக்கொண்டிருப்பது எண்ணப்போவது எல்லாம் மாபெரும் படைப்பினுடைய ஆழத்திலே இருக்கிற அறிவு தத்துவமாகி ஆண்டவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட நம்முடைய எண்ணத்தின் தன்மையை பொறுத்து ஆழத்தை பொறுத்துத்தான் அவர் உயிர்களாகிய நமக்கு பலனை கொடுப்பார் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை என்று மகாகவி பாரதியார் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்பது இரண்டாவது வரி அதாவது கடவுளை ஏற்றுக்கொள்கின்றவன் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்றவன் ஒரு நாளும் வீணாகப் போவதில்லை அந்த கடவுளை சார்ந்திருந்து அவன் முயற்சியோடு வாழ்க்கையில் வேண்டியவற்றையெல்லாம் பெறலாம் என்பது தெய்வீகத்தன்மை வாய்ந்த மகாகவி பாரதியாரின் அருள் கடவுள் வாழ்த்து பகுதியிலே திருவள்ளுவர் கடவுளின் இலக்கணங்களையும் கடவுளை வழிபடுகின்ற நெறிமுறைகளையும் கடவுளை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்களையும் நேரடியாகவும் குறிப்பாகவும் உணர்த்தியிருக்கிறார் என்று ஏற்கனவே சென்ற வகுப்புகளிலே கூறியிருக்கிறேன் இறைவனின் இலக்கணம் என்ன உலகம் நமக்கு தெரிந்திருக்கிறது பிரபஞ்சம் தெரிகிறது நம்முடைய உடம்பு மனம் நமக்கு புரிகிறது இறைவன் என்பவர் தெரியாதவர் அதாவது நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் அவர் எட்டுவதில்லை ஆனால் இருக்கிறார் என்று பெரியோர்கள் திரும்ப திரும்ப உபதேசிக்கிறார்கள் அறநூல்கள் அறிவு நூல்கள் சாஸ்திரங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றன தெரிந்ததை கொண்டு தெரியாததை விளக்குவது என்பது கடவுளை விளக்குகின்ற முறையிலே ஒன்று இறைவன் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதவர் மனதிற்கும் வாக்குக்கும் எட்டாத கடவுளை பற்றி வாக்கினால் அதாவது சொற்களால் கூறி மனதிற்கு அதை விளங்கும்படி செய்ய வேண்டும் மறுபடியும் சொல்லுகிறேன் மனதிற்கும் வாக்குக்கும் அதாவது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத அந்த கடவுள் தத்துவத்தை பற்றி சில நெறிமுறைகளை பின்பற்றி சொற்களால் கூறினால் மனதிற்கு அது விளங்கும்படி உணர்த்தப்படும் அதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது திருவள்ளுவர் இங்கு அதனை பின்பற்றி நமக்கு அறுவடை செய்திருக்கிறார் இந்த இடத்திலே நாம் மற்றொரு குரலை ஒப்பு மிக மிக அவசியம் என்று நான் நினைக்கிறேன் புல்லறிவாண்மை அதிகாரத்தினுடைய கடைசி குரல் அதாவது குரல் எண்ணூற்றி ஐம்பது இதை விளக்கி சொல்லியிருக்கிறேன் மீண்டும் அதை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் உலகத்தார் இருக்கிறது என்று சொல்வதை இல்லை என்று சொல்கிற ஒருவன் உலகத்தில் காணப்படும் ஒரு பேயாகக் கருதி விலக்கப்படுகின்றான் என்கிறார் திருவள்ளுவர் இந்த குரலை படிக்காமலேயே பலர் தமிழ்நாட்டிலே கடவுளை பற்றிய கருத்துக்களை பரப்பி மக்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு சரியான வழிகளை சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிட்டார்கள் என்பது உண்மை கடவுள் இல்லை என்றால் வாழ்க்கை நெறிமுறைகளையாவது கற்றுக் கொடுத்திருக்க வேண்டுமே கடவுளை வணங்குகின்றவர்களையெல்லாம் நிந்தித்து பேசுவது அறிவுடைமைதானா இதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா நாம் சொல்ல வேண்டியதே சரியான இடத்தில் அவை அஞ்சாமல் சொல்ல வேண்டும் என்றும் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எனவே நாம் இந்த கருத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்வோம் இல்லை என்ற சொல்லை எவரும் சொல்லாமல் நாம் அவர்களுக்கு அன்போடு அறிவுறுத்துவோம் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் எங்கும் இருக்கக்கூடாது அப்படி இருப்பது நாட்டுக்கு கேடு ாம் கருதுகிறோம் இந்த அளவில நான் கருத்துக்களை இன்று நிறைவு செய்கிறேன் நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில்